பிரபிஜா தோற்ற வேற்றைக்கண கிருஷ்ணா கீத்தமே நம நே தோோபியோ நாதிர்மிரம சுூடமூலம் அசங்க திவான்ஷர் இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்தில் மாயாசகித பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் அந்த மாயாசகித பிரம்மனால தான் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டியாகி இருக்கிறது எவனொருவன் மாயாசகித பிரம்மனான பரமேஸ்வரனையும் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையையும் நன்றாக அறிந்து கொள்கிறானோ அவன்தான் சாஸ்திரத்தின் உட்பொருளை நன்றாக அறிந்தவன் என்று உபதேசம் பண்ணார் ஆனால் அதில் விசேஷமாக என்ன சொன்னார்னால் அந்த சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்துக்கு மூலம் மேலானதாக இருக்குது கிளையெல்லாம் கீழானதாக இருக்குதுன்னு சொன்னார் நம்ம அதை புரிஞ்சுண்டோம் மூலம்னா காரணம் காரணமாகிய இறைவன் அதாவது பிரம்மம் மேலானது இந்த படைப்பு இந்த ஜெகத்தானது நாமரூப கர்மங்கள் எல்லாம் கீழானது அஸ்வத்வங்கிற சொல்லுக்கு இன்று போல் நாளை இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பது மாறிக்கொண்டே இருப்பது என்பது மாறாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவிக்கு காரணமாகின்றன என்றும் சுருக்கமாக சொன்னார் பிறவியிலிருந்து விடுபடுவதற்கும் அது காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் கூடாது. அந்த கர்ப்பங்கள் பக்குவத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பதன் வாயிலாக பிறவியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரச மரத்தினுடைய தன்மையை உருவகப்படுத்தி மேலே என்பது கீழே இருக்கின்ற வேர்களை வேர் கண்ணுக்கு தெரியாது என்றெல்லாம் முதல்ல பார்த்தோம் பிறகு ரெண்டாவது ஸ்லோகத்தில் வர்ணனை பண்ணினார் படைப்பில் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் பல்வேர் விதமான உலகங்கள் இருக்கிறது சத்வரஜ ஸ்தமோ குணங்களால் நன்றாக பரவி இருக்கிறது விரிந்திருக்கிறது புலனின்பொருள்களையே தோற்றுவித்து கொண்டிருக்கிறது இதுவும் மரத்தோடு உருவகப்படுத்தி இருக்கிறது நாம் கருத்தை புரிஞ்சுக்கணும் ஆழமாக வேர்கள் சல்லி வேர்களெல்லாம் போல பல்வேறு விதமான விருப்பு வெறுப்புகள் வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன அதனால் நாம் புரிகின்ற செயல்களெல்லாம் இந்த மனித உலகிலே இந்த உலக வாழ்க்கையிலே குறிப்பாக மனிதனால் இது அறிந்து கொள்ளப்படுகிறது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் மனிதனால்தான் கர்மம் செய்ய முடியும் கர்மத்திலிருந்து விடுபட முடியும் ஆகையினால் மனுஷலோகேன்னு சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த மூன்றாவது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம் இந்த படைப்பு ஏன் தோன்றியது எப்படி தோன்றியது என்பதை ஆராய்ச்சி செய்ய போனால் அது தெளிவான முடிவை தரவே தராது இன்று வரையிலும் பௌதிக விஞ்ஞானிகளும் ஓயாது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த படைப்பிற்கு மூல காரணத்தை அவர்களால் உணர முடியவில்லை அத்வைத சித்தாந்தம் உபதேசிப்பது என்னவென்றால் இது மாயப்பிரபஞ்சம் இதனுடைய மூலத்தை அறிய முடியாது அறிய வேண்டிய அவசியமும் இல்லை என்று உபதேசித்து விடுகிறது அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் இந்த உலக வாழ்க்கையிலே இதனுடைய தன்மை இத்தகையது என்று எவராலும் சொல்ல இயலாது ஏனென்றால் இதற்கு தொடக்கமோ முடிவோ நிலைத்திருக்கும் தன்மையோ இல்லை ஒவ்வொரு நாளும் ஓயாது மாறிக்கொண்டிருக்கின்ற இன்றிருப்பது போல் நாளை இல்லாமல் இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை நாம் விட்டு விலகிவிட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதோடு பற்று வைத்து கொள்ளாமல் அந்த பற்றிலிருந்து விடுபட வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் உலகப்பற்றிலிருந்து விடுபடுகின்ற கோடாரியால் உலகப்பற்றை வெட்டிவிட வேண்டும் இந்த அரசமரத்தை வெட்டணுங்கிற அரசமரத்தை ஒரு கோடாரியால் வெட்டுற மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா இந்த வாழ்க்கையில் பற்று இல்லாமல் சொல்றம் இல்லையா வைரா சொல்ற அசங்க தன்மை என்கின்ற கோடாரியை கொண்டு திருடமாக வெட்டிவிட வேண்டும் வெட்டிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் சுவிரூட மூலம் ஏனம் சொல்லுகிறேன் நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற இந்த உலக பற்றை நாம் நன்றாக விட்டுவிட வேண்டும் பற்றற்ற தன்மையினால் வெற்றி கொள்ள வேண்டும் ஆகவே அசங்க சஸ்திரம்ங்கிறது வைராக்கியம் வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் சம்சாரத்தில் நாம வைராக்கியத்தை சம்பாதிச்சாதான் இந்த உலக விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்காது என்பது கருத்து தொடர்ந்து நாம் நாளை சிந்திப்போம்